வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனாம் உறுதியைப் போல உழைப்பும் இருந்தால் வெற்றி காணலாம் ஆம் உறுதியை போல உழைப்பும் இருந்தால் வெற்றி காணலாம் என்கிறார் ஷெல்லி நன்றி வணக்கம்